الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئاتنا ومن سيئات عمالنا من يهده الله فلا مذل له ومن يذلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اتقوا الله واياه يا اولي التقوى يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم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 பெயரினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கு சொந்தமானதாக அவன் தான் இந்த உலகங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வருகின்றவன் சாந்தியும் தூதர் எங்களுடைய தலைவர் இறுதிநதி முகமது முத்தபா சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனும் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மட்டுமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய புனிதமான இந்த வீட்டிலே இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே வியாப்புடையோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுத்தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹத்து எல்லாம் மிக கவனமாக நோக்கமிட்டுக் கொண்டிருக்கிறான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹு சாலாவுலே நல்லே அருமை சகோதரர்களே இன்றைய உலகத்தில் நடப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்திலே பயங்கரமான பல பிரச்சனைகளை பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உள்நாடாக இருந்தால் என்ன வெளிநாடுகளாக இருந்தால் என்ன மிக பயங்கரமான சோதனைகளை முஸ்லிம்களாகிய நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்ற சம்பவங்களை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்தை நோக்கி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் படு பயங்கரமான சூழ்ச்சிகளை கட்டவழித்து விட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க முடிகிறது சிரியாவிலாக இருக்கலாம் அது ஈராக்கிலாக இருக்கலாம் அல்லது எகிப்தாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இது போன்ற எல்லா நாடுகளையும் முஸ்லிம் நாடுகளையும் தடை மட்டமாக்கி அங்கிருக்கின்ற முஸ்லிம்களை கொலை செய்து சின்னா சின்ன படுக்க வேண்டும் என்பதிலே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லிம்களுடைய எதிரிகள் மிக கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் இதே தினத்திலே பிரான்சிலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் எவ்வளவு படுமோசமான விமர்சனங்களை எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மீடியாவை பார்க்கின்ற பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அல்லாஹாலுடைய அடியார்களே இப்படியான கொலைகளையும் இப்படியான அழிவுகளையும் இப்படியான விமர்சனங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒரு வகையிலே எங்களுடைய மனதிலே ஒரு அதைரியம் ஒரு வகையான ஒரு கவலை இஸ்லாத்துக்கு ஒரு எதிர்காலம் இல்லையோ முஸ்லிம் சமூகத்தை முற்றுமுதலாக இந்த எதிரிகள் அழித்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு வகையான ஒரு நிராசை நமது உலகத்திலே ஏற்படுவது இயல்பானதாகும் அல்லாஹு தாலாவுடைய நல்லே நிச்சயமாக அப்படி ஆகுவது அப்படிப்பட்ட ஒரு பிரஸ்ட்ரேஷன் ஏற்படுவது அப்படிப்பட்ட ஒரு கவலை ஏற்படுவது ஒரு முஸ்லிம் பண்பு அல்ல நாங்கள் உறுதியாக விசுவாசித்திருக்கிறோம் அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் அவனுக்கு சொந்தமானதாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் இருக்கிறது அவனுடைய படைகளாக பற்றாளங்களாக உலகத்திலே மலக்குகள் இருக்கிறார்கள் அவனுடைய வீனை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா கைவிட்டு விட மாட்டான் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் அது எங்களுடைய ஈமானுடைய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய எதிர்பார்க்கைகளை இழந்துவிட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹுடைய நிழலியார்களே ரசூல்மார்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்ப்போம் அலஹி வசல்லம் அவர்களுடைய சகாபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் இது போன்ற சோதனைகள் இதனை விடவும் பயங்கரமான சோதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இறுதியிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நபி மூசா அலிம் அவர்கள் இந்த இரண்டு நபிமார்களும் எதிர்கொண்ட சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் அல்லாஹு தாலா குரானிலே மிக தெளிவாக எடுத்து காட்டிவிட்டு இறுதியிலே அந்த சோதனைகளுடைய முடிவாக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நபிமார்களுடைய எதிரிகள் அழிந்து போனார்கள் தோற்று போனார்கள் என்ற குரானிலே எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் மக்காவுடைய காலப்பிரிவிலே மிகவும் பயத்தோடு வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஈமானுக்கு வெளி அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை விட்டுவிடுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆட்சியும் அவர்களுக்கு அழகான பெண்களும் அவர்களுக்கு பணமும் சொத்துக்களும் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை காட்டினார்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்ல அவர்களை விசுவாசித்திருந்த சகாபாக்களுக்கு கடுமையான சோதனைகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் சுமையார் ரவி அல்லாகும் அவர்கள் படுமோசமாக கொலை செய்யப்பட்ட வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல தகாபாக்கள் கொடிய மணலிலே அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு மேலால் கற்கள் வைக்கப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்ட வரலாற்றையும் நாங்கள் மறந்துவிடவில்லை எந்தளவு தூரம் கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டதென்றால் அவர்கள் அந்த மக்காவிலே இனிமேல் இருக்க முடியாது தாயிபுக்கு சென்றாவது எங்களுக்கு ஒரு நிம்மதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று யோசித்து கண்மணியான செல்லம் லாகு அலைகுவ செல்லம் அவர்கள் சாயிபுக்கு போகிறார்கள் அங்கும் கூட அவர்களுக்கு விடிவு கிடைக்கவில்லை தன்னுடைய சகாபாக்களை அனுப்புகிறார்கள் அங்கும் ஒரு சரியான ஒரு நிலை விசிடவில்லை அலஹி வசல்ல எல்லா சகாபாக்களையும் பெரும்பாலும் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது அல்லாஹுடைய நன்னடியார்களே அல்லாஹுடைய ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நபி அவர்களுடைய கையிலேதான் சத்தியம் இருக்கிறது ஹத்திருக்கிறது உண்மை இருக்கிறது அப்படியிருந்தும் அவ்வளவு சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டாடு என்றால் நாங்கள் எம்மாத்திரம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய நெல்லடியர்களே அப்படியிருந்தும் அல்லாஹு தாலா ரசூல் அல்வா அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இறுதியிலே வெற்றியை தான் கொடுத்தான் அவர்கள் வசாத்தாகுவதற்கு முன்னால் பாரசீகம் ரோமம் போன்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற அரசர்கள் அலஹி வசல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை அல்லாஹு உயர்த்தினான் அபுபக்கர் போன்ற இந்த நான்கு கலீபாக்களுடைய காலத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகவும் வித்திரமாக மாறி உமையாக்களுடைய காலத்திலே இந்தியாவை அது அடைகிறது பிரான்சை அது அடைகிறது அந்த மார்க்கத்துக்கு வெற்றியை கொடுத்தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா சக்திகளும் சேர்ந்து இஸ்லாத்தை அளிப்பதற்கு முஸ்லீம்களை இல்லாமலாக்குவதற்கு எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அல்லாஹு தாலா தன்னுடைய மார்க்கத்துக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதை அந்த வரலாற்றில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹு தாலா புறவடிலே சொல்லுகிறான் அவர்கள் தங்களுடைய வாய்களினால் அல்லாஹு அல்லாஹு தாலா தன்னுடைய வெளிச்சத்தை தன்னுடைய மார்க்கம் என்ற இந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திலே பரிபூரணப்படுத்தவே விரும்புகிறான் வளவு கரிகள் காசிரும் காவிர்கள் விரும்பாவிட்டாலும் காவிர்கள்றுத்தாலும் என்ற கருத்தை அல்லாஹு தாலா குரானிலே சொல்லிக் காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வாக்குறுதியை தன்னுடைய அல்லாஹு தாலா அப்படியே ஏற்படுத்தி கொடுத்தான் சகாபாக்கள் மிகவும் கவலைப்பட்டவர்களாக இருந்தார்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இதனை விடவும் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் பிறகு ஆட்சியாளர்களாக பெரும்பெரும் செல்வந்தர்களாக மற்றவர்களால் கௌரவமாக பார்க்கப்படக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா அவர்களை மாற்றிக் கொடுத்தான் அல்லாஹு தாலாவுடைய என்பதை இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் அப்படியொன்றும் புதியவை அல்லூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் பதருடைய யுத்தத்தை சந்தித்தார்கள் அவர்கள் யுத்தத்தை சந்தித்தார்கள் அங்கு அவர்கள் சகாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சுமார் பதினாலு சஹாபாக்கள் அங்கு கொலை செய்யப்பட்டதை பதிலே பார்க்கிறோம் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் உகது யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டார்கள் எனப்படக்கூடிய இரண்டு கோத்திரத்தவர்களை இஸ்லாத்திற்காக வேண்டி அழைப்பதற்காக சென்ற சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட ஹாஃபிபுகள் குரானை மனநம் செய்தவர்கள் ரசூல் லாஹி செல்லம் லாகு அலையு செல்லம் அவர்களுடைய காலத்திலேயே கொலை செய்யப்பட்ட வரலாற்றை நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம் எனவே சகோதரிகளே இஸ்லாம் தியாகத்தின் அடிப்படையாக வளர்க்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமத்தில் தங்களுடைய இரக்கத்தை அவர்கள் அந்த தண்ணீராக ஊற்றி இந்த இஸ்லாம் என்ற மரத்தை வளர்த்திருக்கிறார்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்திருக்கிறார்கள் தங்களுடைய நேர காலத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள் ியாகத்தின் அடிப்படையாகத்தான் சோதனைகளின் ஊடாகத்தான் இந்த இஸ்லாம் வரலாற்றிலே வளர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர பஞ்சனை மெத்தையில் படுத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வெற்றியை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை விமர்சனங்கள் வரும் சவால்கள் வரும் இழப்புக்கள் வரும் சோதனைகள் வரும் விமர்சிக்கப்படுவார்கள் முஸ்லீம்கள் அவற்றின் ஊடாகத்தான் இந்த வெற்றியை அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு கொடுப்பானே தவிர நிச்சயமாக இருப்பவர்களுக்கு எங்களுக்கு விமர்சனங்கள் வரக்கூடாது வரக்கூடாது என்று நிம்மதியாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு மாட்டான் கபலுக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போக முடியும் என்று உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராமல் நீங்கள் சுவர்க்கத்துக்கு போக முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா குரானிலே கேள்வி எழுப்புகிறான் அல்லாவுடைய நேரடியார்களே சுவர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் தியாகம் செய்ய வேண்டும் சுவர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் எத்தனையோ வகையான அர்ப்பணிப்புகளை நாங்கள் சாக்ரிபைஸ் பண்ண வேண்டியிருக்கிறது எங்களுடைய பல விஷயங்களை அப்படியாகத்தான் இந்த வீண் உலகத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய உலகத்தை நோக்கி முழு கிறிஸ்தவ ஐரோப்பாவும் திரண்டு வந்து இருநூறு வருஷங்களாக சிலுவை யுத்தங்களை நடாத்தினார்கள் சுமார் எண்பது வருஷங்கள் பைப்பு முஸ்லிம்களுடைய புனித முதலாவது செபிலாவை அவர்கள் கைவசம் வைத்திருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சுமார் எழுபது நாயிரம் முஸ்லீம்கள் பைபிள் முகத்தை அண்டி இருக்கின்ற பிரதேசங்களிலே கொலை செய்யப்பட்டார்கள் அல்லாஹாலே சற்று யோசித்து பாருங்கள் எழுபது பேரை அவ்வாறு அவர்கள் கொலை செய்வதாக இருந்தால் அந்த காலத்தில் இருந்த போராளிகளுடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய விரக்தி வந்திருக்கும் நிச்சயமாக அவர்கள் விரட்டி அடையவில்லை சலாஹுதீன் அயூபி எனப்படக்கூடிய முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய வீரர் அந்த இருநூறு வருஷ வரலாற்றுக்கு பின்னால் முக்தஸ் எனப்படக்கூடிய அந்த புனிதமான அந்த இத்தானத்தை முஸ்லீம்களுக்கு மீட்டுக் கொடுக்கிறார் அவர்களுடைய மனதிலே கவலை வரவில்லை பிறகு முஸ்லீம்களுக்கு வெற்றி பெற மாட்டாது என்று அவர்கள் நினைக்கவில்லை அது மாத்திரமல்ல அப்பாசியர்களுடைய கடைசியாக பகதாதிலே வீழ்ச்சி அடைகிறது சாத்தாரியர்கள் எனப்படக்கூடியவர்கள் முழுக்கவும் அந்த பகதாது அளித்தார்கள் கலீஃபாவை கொலை செய்தார்கள் மாத்திரமல்ல பகதாதே இருந்த மிகப்பெரிய ஒரு நூல் நிலையத்தை அப்படியே எடுத்து ஜைத்ரிப்படக்கூடிய அந்த நதியிலே போட்டார்கள் அந்த ஆற்றிலே வீசினார்கள் அதன் மூலமாக என்ன நடைபெற்றது அந்த புத்தக எல்லா புத்தகங்களும் அந்த நதியிலே போடப்பட்டதன் காரணமாக அந்த நதியினுடைய நிறம் தண்ணீருடைய நிறம் கூட கருப்பு நிறமாக அல்லது வேறொரு நிறமாக மாறியது என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்படியான சோதனைகளை முஸ்லீம்கள் எதிர்கொண்டார்கள் அவர்கள் விரட்டி அடையவில்லை அதற்கு பிறகு அந்த சாத்தாரியர்களை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டு மீண்டும் இஸ்லாமிய கொடியை உலகத்திலே நிலைநாட்டினார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அருமை சகோதரிகளே ஈசல் மாறி ஈசலை போன்று உலகத்தை நோக்கி வந்த அந்த சாத்தாரியர்களை நிச்சயமாக ஐநூலூனப்படக்கூடிய பிரதேசத்திலே சைப்பு சந்தித்து அவர்கள் அனைவரையும் அந்த வெற்றியை தேடி கொடுத்த வரலாற்றை கொண்டவர்கள் தான் முஸ்லீம்கள் எனவே முஸ்லீம்கள் இஸ்லாமிய வரலாறு நெடுகளும் இஸ்லாத்துக்கு சென்று சரியான மாதிரி சவால்கள் வந்திருக்கின்றன என்ன உண்மையை நாங்கள் விளங்கிக் வேண்டிய தேவை இருக்கிறது அல்லாஹுடைய நல்லே ஒருமுறை ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவுடைய காலப்பிரிவிலே காதிலே அதற்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சற்று சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்காவுடைய காலப்பிரிவிலே அந்த நேரத்திலே அரசப்படக்கூடிய ஒரு சகாபி ரசூல் அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் அலா தன்சி யார் ரசூ எங்களுக்கு வெற்றியை நீங்கள் பெற்றுத் தருவதில்லையா அல்லாஹுடத்திலே நீங்கள் பெற்று நாங்கள் சோதனைகளை எதிர்கொண்டு வருகிறோம் எங்களுக்காக வேண்டிய அல்லாவிடத்திலே நீங்கள் துரா கேட்பதில்லையா என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட சந்தர்ப்பத்திலே ரசூல் செல்லு அழைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் இதனை விடவும் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் எந்தளவு தூரம் சோதிக்கப்பட்டார்கள் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டால் வாழ்ந்த பல மனிதர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களுடைய உச்சந்தலையிலே வாள்கள் வைக்கப்பட்டு அவர்கள் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் உடம்பு இரண்டாக்கப்பட்டது அப்படிப்பட்ட சோதனைகளை இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய உடம்புகள் வாழப்பட்டன அவர்களுடைய சதைகள் வேறாக வராக எடுக்கப்பட்டன அப்படிப்பட்ட ஒரு காலம் கடந்த காலத்திலே இருந்தது ஆனாலும் அல்லாஹு சாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான் எனவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்ற கருத்தை அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் தங்களுடைய சகாபாக்களுடைய மனதிலே ஒரு தைரியத்தை கொடுக்கிறார்கள் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு காலம் வரும் யமனிலிருந்து பலரமௌத்து வரைக்கும் எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் ஒரு பிரயாணி பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று சகாபாக்களை நோக்கி தைரிய மூட்டினார்கள் அல்லாஹு தாலாவுடைய நெல்லடியார்களே எங்காவது ஒரு குண்டு தாக்குதல் நடக்கின்ற பொழுது முஸ்லீம்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது இஸ்லாத்துக்கு விமர்சனங்கள் வருகின்ற பொழுது மரண அடி கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது எமது உள்ளங்கள் நடுநடுங்கி போகின்றன இஸ்லாத்துக்கு ஒரு எதிர்காலம் இல்லையோ இஸ்லாத்தை இதற்கு பிறகு முழுமையாக அழித்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் பயம் ஏற்படலாம் நிச்சயமாக அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது போன்றும் முஸ்லிம் சமூகம் என்பது பலஹீனப்படலாம் ஆனால் அது ஒரு நாளும் இறந்துவிட மாட்டாது அது சில நேரம் நோய் வாய்ப்படலாம் ஆனால் முஸ்லீம் சமூகத்தை உலகத்தில் இருந்து பூன்றோடு யாருக்கும் அடித்து விட முடியாது என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய நல்லா தாலா இன்றும் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான் ஒரு சம்பவத்தை பாருங்கள் மக்காவில் இருந்து ரசூல் சல்லு அலையுசல்ல வெளியேற்றப்பட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்திலேர் அபுபக்கர் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் குகையிலே ஒருங்கிக் கொண்ட சந்தர்ப்பத்திலே தன்னுடைய தோழர் கேட்கிறார் இதுலாக அபுபக்கர் சித்தி கல்வி அல்லாஹு அன்பு அவர்கள் பயந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அந்த புகைக்குள் இருந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சோழருக்கு ரசூல் அவர்கள் தைரியம் ஊட்டுகிறார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் அல்லாஹு தாலா எங்களோடு இருக்கிறான் தன்னுடைய சாந்தியை சமாதானத்தை தன்னுடைய அடியார் மீது விரக்கி வைத்தான் என்று அல்லாஹு அவர்களை பற்றி அல்லாஹு நெனடியார்களே எனவே நாங்கள் அகைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான பிரஸ்ட்ரேஷன் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஹோப் எங்களுக்கு வர வேண்டும் அல்லாஹு தாலா நிச்சயமாக இந்த நார்க்கத்தை வாழ வைப்பான் இந்த உலகத்திலே அதற்கு ஒரு சக்தி எதிர்காலத்திலே கிடைக்கும் மஹதி அலஹிசலாம் அவர்கள் வரையறுக்கிறார்கள் மதி ஈசா அலஹிசலாம் அவர்கள் இந்த உலகத்தை நோக்கி வரையறுக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த உலகத்தை நீதியாலும் நியாயத்தாலும் நிரப்புவார்கள் என்று ரசூல் சல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கயாமத்துடைய அடையாளங்கள் ஏற்படாமல் இந்த உலகம் அழியாது என்று நானும் நீங்களும் நம்பியிருக்கிறோம் எனவே அல்லாவுடையினால் அப்படிப்பட்ட அழிவுகள் முழுமையாக முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்படாது என்ற நம்பிக்கையை நானும் நீங்களும் இந்த மனதிலே பழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு முறை அலையம் அவர்களிடத்திலே சகாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா உலகத்திலே இரண்டு முக்கியமான நகரங்கள் காணப்படுகின்றன முதலாவது நகரம் நகரம் ரோமாபுரியாக இருக்கிறது இந்த இரண்டு நகரங்களிலே முதலாவது முஸ்லீம்கள் கைப்பற்றுகின்ற நகரம் எது என்று சஹாபாக்கள் ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே ரசூல் சல் அல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது முஸ்லீம்கள் ஐரோப்பாவிலே கைப்பற்றுகின்ற நகரமாக நோபல் காணப்படும் என்று சொல்லுகிறார்கள் பிறகு நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம் புதுமானியிலே ஒசமன் எம்பரர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட அந்த கிலாபத்திலே முகமது அல்பாத்தி ஒரு ஹலீஃபா அந்த கொன்சந்த் ஐரோப்பாவிலிருந்து விடுவித்து இசம்போல் எனப்படக்கூடிய அந்த தலைநகரமாக மாற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஹதீப்பிலே மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது ரசூஹி செல்லம் வலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்திலே இரண்டு நகரங்கள் இருக்கின்றன முதலாவது நகரம் கொன்சந்து இரண்டாவது நகரம் ரோமாபுரி முதலாவது முஸ்மிங்கள் கைப்பற்றுகின்ற நகரமாக கான்ஸ்தந்தனோபல் காணப்படும் அந்த முன்னறிவிப்பை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அது நடைபெற்று முடிந்திருக்கிறது நகரம் ரோமாபுரி அதுவும் கூட முஸ்லிம்களுடைய கைவசம் இன்னும் வரவில்லை எனவே முஸ்லிம்களுடைய கைவசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை ரசூல் சல்லாஹூ அலைய வல்லம் அவர்கள் முன்கூட்டியே ஆயிரத்தி நானூறு முன்னாலேயே முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் எமது உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை வருகிறது ஐரோப்பாவிலே மிக பிரம்மாண்டமான மக்கள் எல்லோரும் மிக கவனமாக நோக்குகின்ற ஒரு நகரமாக இருக்கின்ற ரோமாபுரி கூட முஸ்லிம்களுடைய கைக்கு வரும் அதனை கைப்பற்றுவார்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸ் சகி முஸ்லீமே பதிவாகி இருக்கிறது அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலி வசல்ல சொல்லுகிறார்கள் அல்லாஹு காட்டினான் மேற்கு பகுதிகளையும் சகல பகுதிகளுக்கும் தன்னுடைய ஆட்சியை விஸ்தரிக்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த உலகத்திலே எனது உம்மத்துக்கு தருவான் என்று ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய நல்லே அப்படிப்பட்ட ஒரு காலம் இன்னும் வரவில்லை நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் கண்மணியான சல்லு அலையு வசல்லம் அவர்கள் அப்படியான ஒரு காலம் வரும் என்ற நம்பிக்கையை எமது உள்ளத்திலே ஊட்டுகிறார்கள் முழு உலகத்தையும் அல்லாஹு தாலா ஒரு வகையிலே மிகவும் குறுக்கி சுருக்கி ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு காட்டினான் இந்த முழு பகுதியும் இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வருகும் என்ற நம்பிக்கையை ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் மேலும் ஒரு ஹதீசிலே சகி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் உலக முடிவு என்பது நாள் என்பது ஏற்பட மாட்டாது முஸ்லீம்கள் யூதர்களுக்கு எதிராக போராடும் வரைக்கும் முஸ்லீம்கள் யூதர்களுக்கு எதிராக போராடுவார்கள் அந்த நேரத்திலே யூதர்கள் எல்லோரும் கற்களுக்கும் மரங்களுக்கும் பின்னால் சென்று ஒழித்துக் கொள்வார்கள் அந்த நேரத்திலே கறுக்கதெனப்படக்கூடிய ஒரு மரத்தை தவிர மற்ற மரங்களும் கற்களும் யூதர்களை முஸ்லீம்களுக்கு காட்டிக் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே இந்த கற்களும் மரங்களும் இந்த முஸ்லீமை பார்த்து சொல்லும் யா அப்துல்லா யா முஸ்லீம் அல்லாவுடைய அடியாணி இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான் அவனை வந்து நீ கொலை செய்துவிடு என்று ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கல்லும் சொல்லிக் காட்டும் என்று வளைவ செல்லும் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல அப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று நடைபெறாமல் ஏற்பட மாட்டாது என்று சொல்லிக் காட்டினார்கள் நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் யூத சமூகம் உலகத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக பயங்கரமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் அவர்கள் முஸ்லீம்களை அழித்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய ரசூல் அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த ஹதீஸை நாங்கள் உணமாற விரும்புகின்றோம் நேசிக்கின்றோம் நாங்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நிச்சயமாக தருவான் அது மாத்திரமல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனது சமூகத்திலே ஒரு கூட்டத்தை அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட மாட்டாது அவர்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ அந்த அவமானத்தால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு முரணாக நடந்து கொள்கிறார்களோ அந்த முரண்பாடு அவர்களை பாதிக்க மாட்டாது அல்லாஹு தாலாவுடைய உதவி வரும் வரைக்கும் என்று அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய ஹதீசும் கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனையை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய நல்ல இதனை விடவும் மற்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் உலகத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் எழுநூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்து உலகத்திலே ஒன்னரை பில்லியனுக்கும் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இந்து உலகத்திலே இருக்கின்ற ஐந்து பேரில் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் நாம் எவ்வளவு தைரியமாக பேச முடியுமா இருக்கிறது உலகத்தை பொறுத்தவரையில் இன்று மிகவும் அதிகமாக வளர்ச்சி அடைகின்ற மார்க்கமாக இருப்பது இஸ்லாம்தான் அமெரிக்காவை அடித்தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப் பிரமாண்டமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அது இந்த வருஷம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி அந்த அறிக்கைக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது ரிலிஜியஸ் குரூப் இன் த வேர்ல்ட் உலகத்தை பொறுத்தவரையில் முஸ்லிங்கள் ஏன் மிகவும் அவசரமாக வளரக்கூடிய ஒரு பரம்பரையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகின்ற தகவல்களை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கும் இடையிலே முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் சுமார் எழுபத்தி மூன்றாக இருக்கும் என்று அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள் அந்த தூரம் முஸ்லீம்களுடைய தனத்தொகை உலகத்திலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது சராசரி உலகத்திலே ஒரு நாளைக்கு ஒரு இருநூறு பேரை தான் அவர்களால் கொலை செய்ய முடியுமா இருக்கும் அல்லாவுடைய கொள்கையினால் இன்று உலகத்திலேயே அதிகமாக சனத்தொகை வளர்ச்சி ஒரு நாடாக இருப்பது யமன் சவுதி அரேபியா அதே நேரம் எனப்படக்கூடிய இந்த மூன்று நாடுகளும் மிக அதிகமான சனத்தொகை வளர்ச்சி நாடுகளாக இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அது நாம் கவலைப்படுகின்றோமோ அந்த பரிசில இருக்கின்ற முஸ்லீம் சனத்தொகை பிரான்சில இருக்கின்ற தலைநகரம் பரிசு என்றால் அதில இருக்கின்ற முஸ்லீம் சனத்தொகை ஒன்று தசம் ஏழு இருக்கிறது நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுடைய தொகையை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோம் ரிசர்ச் போரமை பொறுத்தவரையில் அண்மையில் மேற்கொண்ட ஒரு ஆய்வின்படி நாற்பத்தி நாலு மில்லியன் முஸ்லீம்கள் ஐரோப்பிய நாடுகளில் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனப்படக்கூடிய மாநகரத்தில் மாத்திரம் ஒரு மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம்களுடைய சனத்தொகை ரெண்டு மில்லியனாக இருக்கிறது என்று அன்னளவாக வைத்துக் கொண்டால் லண்டனிலே அதுவும் யூகே யில் இருக்கின்ற ஒரே ஒரு நகரத்தில் மாத்திரம் ஒன்று தசம் ஏழு மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு ஐரோப்பாவுக்குள் முஸ்லீம்கள் பிரவேசித்ததிலிருந்து சுமார் நாற்பது ஐம்பது வருடங்களுக்குள் இந்த நாற்பத்தி நாலு அவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது என்றால் முக்கியமாக இந்த தொகை அதிகரிப்பை வைத்து முஸ்லீம்களை அவர்கள் பொறாமையோடு பார்க்கிறார்கள் எதிர்காலத்திலே ஐரோப்பாவிலே முஸ்லீம்களுடைய தொகை அதிகரித்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் இந்த பியூ ரிசர்ச் போரத்தின் அறிக்கையின்படி ஐம்பதாம் ஆண்டு உலகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை விடவும் முஸ்லீம்களுடைய சனத்தொகை அதிகரிக்கும் என்று அந்த ஆய்வு சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய நல்ல முஸ்லீம்களுடைய தொகை அதிகரிப்பது என்பது முக்கியமானது அல்ல இருந்தாலும் கூட இதிலிருந்து என்ன விளங்குகிறது உலகத்தில் அவர்கள் முஸ்லீம்களை ஆயிரக்கணக்கில் கொலை செய்யலாம் லட்சக்கணக்கில் கொலை செய்யலாம் ஆனால் அல்லாஹு தாலா உலகத்திலே இருக்கிறான் அல்லாஹு தாலாவுடைய நாட்ட சக்தி உலகத்திலே இருக்கிறது அவன் ஒரு பக்கத்திலே இந்த எதைகள் முஸ்லீம்களை அளிக்கின்ற பொழுது இன்னொரு பக்கத்திலே முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதத்தை அவன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது முஸ்லிம் சமூகத்திலே முஸ்லீம் சமூகத்தினுடைய தொகையை அதிகரித்துக் கொண்டு போகின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்திலே ஐரோப்பாவிலே மிகவும் அதிகமாக அதாவது வளர்ந்து வருகின்ற தரக்கப்படுகின்ற அல்லது முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்குள் வருகின்றவர்களுடைய தொகை அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை நோக்கி ஒரு சனக்கூட்டம் அதிகமாக இடம்பெயர்கிறது என்றால் அல்லது மதத்தை தழுவுகிறார்கள் என்றால் அதிலே மிக அதிகமான முதலாவது இடத்திலே இருப்பது இஸ்லாமாக இருக்கிறது அது கத்தீவன் எனப்படக்கூடிய பொப்பிசை பாடகர் இஸ்லாத்தை தழுவியதாக இருக்கலாம் அல்லது மனைவியினுடைய சகோதரி இஸ்லாத்தை தழுவியதாக இருக்கலாம் நேற்றைய தினம் நாங்கள் கேள்விப்படுகிறோம் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் ஸ்டீபன் எனப்படக்கூடியவர் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து அல் குரானை பெல்ஜியம் பல்கேரியன் மொழிக்கு மொழி பெயர்க்கச் சென்று இஸ்லாத்தினுடைய அழகை குரானுடைய அழகை தெரிந்து கொண்டதன் காரணமாக அந்த பேராசிரியர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கானவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் உள்ளத்திலே கவலை வர வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹு தாலா இந்த நிச்சயமாக வளர்ப்பான் உலகத்திலே மிக அதிகமாக புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்றால் இஸ்லாத்தை பற்றி எழுதப்படுகின்ற புத்தகங்களுடைய எண்ணிக்கைதான் அதிகமாக இருக்கிறது எந்த அளவு தூரன் என்றால் இஸ்லாத்தை பற்றிய ஆய்வுகளும் கட்டுரைகளும் உலகத்திலே மிக அதிகமாக வெளியாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக பாகிஸ்தானிலும் மலேசியாவிலிருக்கும் இருக்கின்ற சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய துறையோடு தொடர்பான கலாநிதி பட்டங்களையும் எம்ஏ பட்டங்களையும் பெறுபவருடைய தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இஸ்லாத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இஸ்லாத்துக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பின்னால் உலகத்திலே அதிகரித்திருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய நன்னடையார்களை இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் எமது சிந்தனையில் வர வேண்டும் இஸ்லாத்தை அளிக்க முடியாது முஸ்லீம்களை முற்றுமுழுதாக அளிக்க முடியாது ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை நிச்சயமாக பாதுகாப்பான் முஸ்லீம்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான் ஆனால் அந்த உதவி வெறுமனியை வரமாட்டாது அல்லாஹு தாலாவின் மீது நாங்கள் தவக்குள் வைக்க வேண்டும் அவனுடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டும் எதிர்காலத்திலே இஸ்லாத்துக்கென்றோர் இடம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றன முதலாவது விஷயம் இந்த இஸ்லாத்துக்கு எதிரான இந்த பிரச்சனைகளும் சவால்களும் அது எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடுகள் நாங்கள் சரியான இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுதும் இஸ்லாத்தினுடைய எதிர்களுக்கு நிச்சயமாக பொறாமை வரத்தான் செய்யும் அவர்கள் இயக்குவார்கள் அவர்கள் எங்களை கண்டிப்பார்கள் எங்களுக்கு எதிராக தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைப்பார்கள் அல்லாஹுக்கும் நீங்கள் உங்களுடைய சொத்து சுகங்களிலும் உங்களுடைய உயிர்கள் விஷயத்திலும் கட்டாயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அது மாத்திரமல்ல இதற்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் கட்டாயமாக மோசமான வார்த்தைகளை கட்டாயமாக நீங்கள் செவியேற்க வேண்டி வரும் நீங்கள் கேட்க வேண்டி யாரெல்லாம் முசிற்சிகளாக இருக்கிறார்களோ அவர்களும் உங்களுக்கு மோசமான வார்த்தைகளை பேசத்தான் செய்வார்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா புரானினை சொல்லிக் காட்டுகிறான் எனவே சகோதரிகளே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் இஸ்லாத்திலே தானே இருக்கிறோம் ரசூத்தல் அல்லாஹும் வளைவு செல்லும் அவர்களுடைய மாற்றத்தில் தானே இருக்கிறோம் எங்களுக்கு சோதனை வருகிறதே அல்லாஹு தாலா உதவி செய்ய மாட்டானா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கின்ற சந்தர்ப்பத்திலே முதலாவது யோசிக்க வேண்டும் காய்கள் நோக்கித்தான் கற்களை வீசுவார்கள் அவர்கள் அந்த பழங்களை பறிப்பதற்காக எனவே முஸ்லீம்களாக நாம் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது உலகத்திலே இருக்கின்ற இப்படியான சக்திகளெல்லாம் முஸ்லீம்களை சுவம்சம் செய்வதற்கு அளிப்பதற்கு நிர்மூலமாக்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹுக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாறி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா சுவர்க்கத்துக்கு போக முடியும் என்று உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட மோசமான விமர்சனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கத்தான் வேண்டும் இப்படியான சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே நெருங்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் நிச்சயமாக அல்லாஹு துணி பாடுங்கள் சுபகானுங்கள் என்று சோதனைகளின் பொழுது நாங்கள் விக்கிர செய்ய வேண்டும் இஷ்டகுபார் செய்ய வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இன்னும் ஒரு குரானிலே வசனத்திலே நிச்சயமாக நன்மையும் தீமையும் சமனாக மாட்டாது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உங்களுக்கு யாராவது ஒரு துன்பத்தை இழைத்துவிட்டால் நீங்களும் அதே போன்று அவர்களுக்கு துன்பம் இழைப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் மிக அழகான வழிமுறையை பயன்படுத்தி அவர்களோடு நீங்கள் பேசுங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் எங்களுக்கு அவர்கள் குண்டு போடுகிறார்கள் என்பதற்காக நாங்களும் அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கெல்லாம் எங்களை எல்லாம் விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் இஸ்லாமிய வரையறைகளை மீறி அவர்களை விமர்சிப்பதற்கும் அவர்களை இயக்குவதற்கும் நாங்கள் உட்பட்டு விடக்கூடாது எமது அகலாத்துகள் எமது பண்பாடுகள் எமது நடத்தைகளால் அவர்களுடைய உள்ளங்களை வெல்லுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அருமை சகோதரிகளை பெரியார்களே கடைசியாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் முஸ்லீம் சமூகத்துக்கு அல்லாஹு தாலா வெற்றியை தருவான் ஆனால் நாங்கள் சொன்னது போன்று எங்களுடைய பக்கத்திலே நாங்கள் எந்த தூரம் முயற்சி செய்கிறோம் என்பதனை பொறுத்து தான் அந்த வெற்றியும் நிச்சயமாக வர இருக்கிறது நாங்கள் எமக்கு மத்தியிலே சண்டை கொண்டு நாம் பிரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் எந்த பெருமதியும் இல்லாதவர்களாக மாறி இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய உதவி நிச்சயமாக வரமாட்டாது அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் தோல்வி அடைவீர்கள் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய நல்ல உதவி வரும் அல்லாஹு தாலா எங்களை பலப்படுத்துவான் ஆனால் நாங்கள் கட்சிகளாக தெரிந்திருக்கிறோம் இயக்கங்களாக தெரிந்திருக்கிறோம் எமக்கிடையிலே எத்தனையோ வகையான முரண்பாடுகள் ஒருவரை இன்னொருவரை காட்டிக் கொடுக்கிறோம் நாங்கள் கைகோர்த்து கொள்வதில்லை பரஸ்பரம் உதவி செய்து கொள்வதில்லை அற்பமான காரியங்களுக்காக வேண்டி எதிரிகளுக்கு முன்னால் பலகீனப்பட்டிருக்கிறோமே எனவே எமது ஐக்கியம் மிக்க முக்கியமானது அதனையும் மறந்துவிடக்கூடாது நாங்கள் கல்வித்துறையிலே முன்னேற வேண்டும் எமது சமூகம் மிகவும் பின்தங்கி இருப்பது நவீன தொழில்நுட்பம் விஞ்ஞானம் என்ற துறைகளிலே எமது சமூகத்திலே துறை சார்ந்த அறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் புத்திஜீவிகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படியான சந்தர்ப்பமும் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலத்தை தரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனவே அல்லாஹு தாலாவுடைய நல்ல இறுதியாக ஞாபகப்படுத்த வேண்டிய நிச்சயம்தான் உலகத்திலே நிறையவே பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அளிப்பதற்கான சகலவிதமான திட்டங்களையும் திருத்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களை வரையில் அவர்களுக்கு அழகானதாக காட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் அல்லாவுடைய கிருபையின் காரணமாக ஒரு நாளும் முஸ்லிம் சமூகம் முழுமையாக அளிக்கப்பட முடியாது அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான் இந்த உலகத்தை பார்க்கின்ற நிறையவே சந்தோஷமான செய்திகளும் இன்னொரு பக்கத்திலே இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் எமது அசலாசுகளை அளவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாம் ஐக்கியப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை அறிவுபூர்வமாகவும் சிந்தனை அடிப்படையிலும் முன்வைப்பதற்கு நாங்கள் பழகிக் வேண்டும் எங்களுடைய வெற்றியை கொடுப்பான் எமது பங்களிப்பையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஜல்லா முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக யாரெல்லாம் பூச்சிகளையும் திட்டங்களையும் மேற்கொள்கிறார்களோ அவை அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக எங்களுடைய உள்ளத்திலே ஒரு எதிர்பார்க்கையை எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கையை ஜால்லா எங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் எங்களுக்கு மத்தியில் பொறுப்புணர்ச்சியையும் எங்களுக்கு மத்தியில் செயல்படக்கூடிய தன்மையிலே தந்துவிடுவாயாக ஜால்லா உன்னுடைய மசிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை கேட்கிறோம் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடிய சகல சவால்கள் இருந்து முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக யாவ்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக நாளை மறுமையிலே உன்னுடைய துவக்கத்திலே நுழையக்கூடிய பாத்தியத்தை எம் அனைவருக்கும் ஆமீன் ஆமீன் ஆளுமின்